பண்புக்கு நானடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை சங்கம் முழங்க இசை நெகிழ நெஞ்சங்கள் நலர தாக்கல் தீர்க்க மொழிகள் பிரக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் இசையோடு இணைந்திருங்கள் www.jtrfm.de இதே உங்கள் வானொலி நான் அடிமையே நான் அடிமை என் நெஞ்சில் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜாய் தமிழ் வானொலியில் இருந்து உங்கள் அறிவிப்பாளர் ராகிவி பாஸ்கரன் பெரிய கூட்டமே அவன் கையில கூட்ட சேத்தம் எல்லாம் ஜெயிச்சது கிடையாது என்ன சொன்ன கூட்ட சேத்தம் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல உண்மைதான் ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யோ இதை யாராலும் அளிக்க முடியாது நெஞ்சில் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உறங்காத இந்த இரவு பொழுதில் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாடகர் இசையமைப்பாளராகிய ஜூ கே அவர்களை இந்த சந்திப்பதில் மற்ற மகிழ்வு அடைகின்றேன் வணக்கம் திரு ஜூ முரளி அவர்களே வணக்கம் ராகிணி பாஸ்கரன் அவர்களே யாழ் தமிழ் வானொலி நேர்களுக்கு மற்றும் யாழ் தமிழ் வானொலி மதிப்புக்குரிய உரிமையாளர் திரு சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த காற்றலை மூலமாக எனக்கு எனக்கு ஒரு இந்த ஒரு சிறிய ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் One, two, three, this is me. We are one, one, one. Here we are, we are number one. Come on! One, two, three, this is me. Here we are, we are number one. This is UK style. This is UK style. Come on! Come on! This is UK style. This is UK style. Everybody! One, two, three. One, two, three. I'm looking for a new year. அருமையாக இசை அமைத்திருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் அழகாக பாடுகின்றீர்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த வகையில் இந்த இசை கலைத்துறையில் நீங்கள் வருவதற்கு முன்பு உங்களுடைய எண்ணங்களில் சிறகடித்து பறந்த பொக்கிஷமான நினைவலைகள் எது என்பதை கூற முடியுமா இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல என் முதல் வணக்கம் நான் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட் அண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக் மேல ரொம்ப பட்டு எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதே என்னுடைய சகோதரர் எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே எனக்கு ரொம்ப நல்ல என்கரேஜ்மெண்ட் ஸோ அந்த ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டு கிடைச்சதுனால தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்துட்டு அந்த இசைக்குழு ஆரம்பிக்கிறது முன்னால் எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பிரதரை எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படி தான் நான் இந்த துறைக்கு நான் வந்தேன் I have got a vision, go watch your opposition, let's walk on this mission and this is my decision. The UK style, the UK style, the UK style, this is UK style. For your first question, I have 3 times in the last few years. I have said that you have one problem with your first question. And the question is that you have to ask for your first question. அது மட்டுமல்லாது உங்களுடைய முதல் இசையமைப்பின் போது உங்களுடைய மனதில் ஏற்பட்ட எழுச்சிகள் யாவை அது நான்காம் தமிழன் என்ற படத்துக்கு உங்களுடைய முதல் இசையமைப்பு உருவாகி இருக்கின்றது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் இந்த மேடை நிகழ்ச்சிகளை நடத்திடுவேன் நடத்தி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கேன் என்னுடைய இசைக்குழுவினுடைய பேர் வந்து உதயராகம் யூகே முரளி இன்னிசை மழைன்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய இசைக்குழுவில் கிட்டத்தட்ட பாடாத பாடகர்கள் பாடகைகள் கிடையாது டிஎம் சௌந்தரராஜனையா பி சுசீலா அம்மா ஜானகி அம்மா யேசுதாஸ் சார் அப்புறம் வந்துட்டு எஸ்பிபி சார் மனோ சார் எல்லாரும் பாடியிருக்காங்க இன் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஆர்டல் சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து சன் சிங்கர்ஸ்லேருந்து எல்லாரும் பாடியிருக்காங்க ஸோ எனக்கு என்ன வேணான்னா முதல் அனுபவம் எப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் மூலமாக தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எனக்கு என்னுடைய இந்த இசையமைப்பாளரான என்னுடைய பயணம் ஆரம்பித்தது அது வந்து பார்த்தா ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு ஒருத்தர் ஓங்கார மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் சார் நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து இசை நீங்கள் இசையமைப்பாளராக என்னோடய படத்துக்கு பண்ணணும்னாங்க நான் உண்மையாக ரொம்ப ஆசரியப்பட்டேன் சார் இசை அமைப்பாளர்னு என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இது ஒரு பெரிய ஒரு இது எனக்கு எனக்கு எப்படி சார் என்ன நீங்கள் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு மேடை அனுபவங்கள் நிறைய இருக்குது எல்லோருடைய பாடல்களும் நீங்கள் பாடுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது உங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இசையமைப்பாளன்னா என்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் நாளைக்கு காலையில் உங்களை பார்க்க வரேன்னாரு எனக்கு உண்மையாகவே நம்பிக்கை இல்லை சரி ஓகே வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி நான் நான்காம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் தான் இசையமைக்கிறீங்கன்னு என்னால் நம்பவே முடியல ஸோ உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் பட்டு எப்படி சார் இல்லை உங்கள் மாதிரி நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் அடுத்த நாள் நான் வரேன் ப்ரொடியூசரிங் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்தார் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சாங் இருக்குது சார் ஒவ்வொரு சுச்சுவேஷன் சொன்னார் ஸோ நான் என்னோட நான் அப்படியே என்னுடைய கீபோர்ட் பிளேயரை வச்சுட்டு ஸோ ஒரு சாங்க்க்கு டியூன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் டேவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சாங்க்கும் டியூன் போட்டோம் அவருக்கு எல்லா சாங்ஸும் ரொம்ப நாளாக அமைஞ்சிச்சு பார்த்திங்கன்னா அவரே சொன்னார் பாருங்கள் சார் உங்களுக்கே தெரியாத உங்களுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்த இசை பயணம் இன்றைக்கி என்னால் மறக்கவே முடியாது அவர் எனக்கு இந்த இசை அமைப்பாளராக எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் திரு ஓம்காரமூர்த்தி ஓம்கார்னு சொல்லுவோம் அதே மாதிரி என்ன ஒரு பின்னணி பாடகராக என்னை அறிவும் செய்து வச்சு என்னுடைய ஆர்வின் நண்பர் திரு செந்தூரன் ஒரு பின்னணி பாடகராக மியூசிக் டைரக்டர் தீனா சரட்டை என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு எழந்தாரி எழுந்தாரின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையின்னு ஒரு படம் அதில் நான் பாடினேன் நான் நானும் சாருல அதுதான் என்னுடைய முதல் பாடல் எழுந்தாரி எழுந்தாரி எழுந்தாரி எழுமையரசி எழுந்தாரி ஸோ அது ஒரு நான் வந்து இருபத்தி ஐந்து மாறுபட்ட குரல்ல பாடி ஒரு சாதனை பண்ணிருக்கேன் உங்களுக்கு உங்களுடைய தந்தை அல்லது தாய் வழியில் இசை ஆற்றலோடு இசை மா மேதைகளில் நீங்கள் திகழ்கிறீர்களா ஏனென்று சொன்னால் இந்த படங்களில் இசைகளை நான் பார்த்தபொழுது இசையின் மகத்துவத்தையும் நான் அறிந்து கொண்டேன் முதல் படத்திலேயே உங்களுடைய அருமையாக இருந்தது நான் உங்களிடம் கேட்கின்றேன் சிறிய வயதிலிருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்ததா நீங்கள் கேட்பது ஒரு நல்ல கேள்வி எனக்கு பார்த்த எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஒரு வாசிப்பாரு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கிடையாது அப்படின்னா ரொம்ப ஃப்ளூட்டை வாசிப்பார் அதே மாதிரி பார்த்தா அம்மை மெயினாக வந்துட்டு தாய் பந்தையர் அவங்களோடைய என்கரேஜ்மெண்ட்டு தான் எங்களை எனக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக ஒரு நல்ல மோட்டிவேஷன் சொன்னாங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா தான் என் ரொம்ப உயிரை வச்சிருக்கிறவங்க ஸோ நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி என்னோடய சகோதரர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்டுன்னு எடுத்துனேன்னா நான் யாருடைய இசை வாரிசு அப்படின்லாம் யாரும் கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அம்மா பொதுவாக பார்த்தா அப்படியே ஜஸ்ட்டு பாடுவேன் நானே பாட்டேன் அந்த பாடும்போது பார்த்தா ஒரு நாளைக்கு என்னோடய சகோதரர் நல்லா பாடுறியே நீ அப்படின்னேன் ஸோ ஜஸ்ட் ஒரு சாங் அப்படியே ட்ரை பண்ணும்போது பார்த்தா வாய்ஸ் நல்லா இருக்கேன் ரஜா சார் மாதிரியே இருக்கேன் வாய்ஸ் அப்படி அப்படின்னு சார் ட்ரை பண்ணான்னு பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே ட்ரை பண்ணும்போது பார்த்தனா ஒரு எனக்கு வந்து முதல் முதல் லைட் மியூசிக்கில் என்ன என்னோடய திறமை கண்டுபிடிச்ச ஒரு கிடாரிஸ்ட் சார் மோர்லி ரொம்ப நாளாக பாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு மைக்கில் பாட வச்சிருப்பா ரொம்ப நான் பாட ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் தான் ஒரு மேடை நிகழ்ச்சியில் எனக்கு குருன்னு பார்த்தனா திரு கிட்டாரிஸ்ட் ஆனந்த் சார் அவர்கள் ஸோ அப்படி தான் என்னோடய கரியர் முதல்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா குருநானக் காலேஜில் பண்ணோம் அவரு பண்ணும்போது முரளி முரளிசார் முரளிவா சொல்லிட்டு எல்லோரும் கேள்வியை ஆரம்பிப்பதற்கு முன்பு முதல் கேட்கும் கேள்வி என்னவென்று சொன்னால் உங்களை பற்றி கூறுங்கள் என்றுதான் கேட்பார்கள் நான் சில கேள்விகளை கேட்டுவிட்டு உங்களை பற்றி கூறும்படியாக நான் இப்பொழுது கேட்கின்றேன் ஆரம்பத்தில் சிறிய வயதில் இருந்து தாய் தந்தையரோடு இருந்த காலகட்டத்தின் நினைவேளைகள் திருமணத்துக்கு பின்பு நீங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரசியமான நிகழ்வுகள் உங்களுக்கு உங்களுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்காக கூறுகளேன் என்னை பற்றி நான் கூறுவதென்றால் நான் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ நான் வந்துட்டு டிடிகே டேன்டெக்ஸில் நான் கமர்ஷியல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ஸ் இந்தியாவில் போகிற ட்ரேஷன் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒரு மருந்து கம்பெனியில் மெட்டீரியல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் ஸோ நான் இது வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து நான் இந்த எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சில் ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் இன்ட்ரெஸ்ட் பாடிருந்தேன் பட் எண்பத்தஞ்சில் உதயராகும் யூகே முறையின்னு ஒரு இசைக்குழு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் பல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஒரு குரூப்பாக நாங்கள் பண்ணியிருந்தோம் பார்த்தா நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது ஸோ என்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிதுன்னு அவங்களும் சேர்ந்து என்னை அப்படியே ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து வெளியில் வந்துட்டு சரி நல்லா இருக்குடா சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துட்டு என்னோடய நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் பார்த்து இவங்களாம் இப்படி ஏன்னா எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது நான் ஒரு கிரிக்கெட்டர் நான் ஸோ எல்லாம் பார்த்தா எனக்கு அவங்களாம் ஒன்ஸ் மோர் அதுன்னு ஓகேமோ என்ன ரொம்ப ஐந் எதுக்கு அது எதுன்னு சொல்லிட்டு என்ன ஓரம் கட்ட ஆரம்பித்தாங்க நான் யூஸ் டு ரொம்ப சங்கடப்படுவேன் ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய சகோதரன் நீ நம்ம நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் வி ஸ்டார்டட் உதயராகும் சொல்லிட்டு ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு நான் பார்த்தனா நான் இப்போ காலேஜ் போயிருந்தேன் ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் என்ன தொண்ணூற்றொம்பதில் தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இதை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னால் தான் நான் ஒர்க் பண்ணின்னு ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டுருந்தேன் நான் தாய் தந்தையர்னு சின்ன வயசுலேருந்து அதான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு பாட்டினேன் என்னோடய தாய் தந்தையருடைய ஆதரவு அவங்க இன்னைக்கு எழுதுட்டு அப்பா வந்து இறந்துட்டேரு ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப நான் ஒரு பெரிய பாடகராக வரணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை ஸோ ஏசுதாஸை வச்சுட்டு ஒரு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவர் அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னு ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்பா இற இறந்துட்டார் என்ன இதே ஏசுதாஸை வச்சு நான் பெரிய நிகழ்ச்சி கிட்டதில் ஒரு இருபதாயிரம் பேர் வரக்கூடிய நிகழ்ச்சி பண்ணேன் ஏசுதாஸ் வந்துட்டு உங்கள் அப்பாவோடய ஆசை இது சொல்லிட்டு ஏசுதாஸ் தான் அப்பாவோடைய பட படத்தை குத்துவழிக்க ஏற்றி திறந்து வச்சார் ஸோ அந்த ஒரு பெரிய பெருமை எனக்கு இருக்குது சந்தோஷம் எனக்கு இருக்குது ஏன்னா அப்பாவோட கனவை நினைவாக்கிட்டேன்னு ஒரு பெரிய இது இருக்குது அதே மாதிரி என்ன என்னுடைய இது வந்து இன்றைக்கும் டே டெய்லி வந்துட்டு அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் டெய் நான் அலுவலகத்துக்கு போவேன் நான் காரணம் அதை நான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் தாய்க்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அம்மாவோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இன்றைக்கி அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அப்பா எனக்கு கண்டிப்பாக கூட ஆசீர்வாதம் பண்ணுறேன் நான் நினச்சிருந்தேன் அம்மாக்கிட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன் மெயினாக அவங்களோட பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் இருந்தாலே பெற்றோர்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே போதும் நம்ம கண்டிப்பாக முன்னுக்கு வரணும் வரலாம் அதே மாதிரி ஃபேமிலியோட சப்போர்ட்டு என்னோடய மனைவி என்னுடைய மகள் ரெண்டு பேரோட சப்போர்ட்டு ஸோ இதை இதெல்லாம் நான் அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப இசை என்றாலே அது எல்லோரையும் பிடிக்கக்கூடிய வகையில் அந்த இசை என்ற வார்த்தைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு இசைகளிலும் மனங்கள் நெகிழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இசையின் சாம்ராஜ்யத்தில் உங்களுடைய கரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது இவள்வெனுக்கு முதலில் நன்றியை கூற வேண்டும் அந்த வகையில் இந்த இசையில் உங்களுக்கு ஏற்பட்ட காலகட்டத்தின் கஷ்டமான நிலைகள் கண்டிப்பா ரொம்ப அடிபட்டுட்டு வந்தவன் நான் விமர்சனங்கள் ஏடனங்கள் இதெல்லாம் சகிச்சுட்டு ஒரு கலைஞன் சொன்னா என்ன என்ன எவ்வளவுக்குள்ள நம்ம வந்துட்டு அவமானம் செய்கிறோமோ எவ்வளோ பக்கம் நம்மளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு எனக்குள்ள ஒரு வைராகியாக இருந்தது ஒரு நல்ல பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி முக்கியமாக என்னென்ன எக்காரணத்துக்குள்ளே நம்ம ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா நம்ம எக்காரணத்துக்குள்ளே பின்வாங்கக்கூடாது ஸோ நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணும் சின்சியராக உழைக்கணும் அந்த இலக்கை அடையணும்னு நம்ம முயற்சி பண்ணணும் அதில் பின்வாங்குற டைமை நமக்கே தெரியாது அடுத்த படியில் வந்துட்டு நம்மளுடைய வெற்றி நம்ம காத்திருந்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணேன்னா ஒரு கடைசி வரைக்கும் போராடும் ஒரு சில டைம் அப்படியே அசந்துருவாங்க அவங்களுக்கே தெரியாது அடுத்த படியில் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருந்திருக்கும் பட் மிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் நான் விடாமுயற்சி என்னை எல்லோரும் பாராட்டுறது விடாமுயற்சி கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சி தான் உன்னோடைய வெற்றின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்த நான் சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி பார்த்தன்னா என்னுடைய தகப்பனார் பார்த்தன்னா அவர் வந்துட்டு கேன்சர் நோய்வா பயன்பட்டுருந்தார் டெய்லி நான் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன் ஸோ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணுற டைமில் அவர்கிட்ட ஆசிரியர் வாங்கிட்டு போ கிரவுண்டுக்கு போயிருந்தேன் அப்போ அப்பா சீரியஸ்ன்னு சொன்னாங்க நான் கல்வி வர்றதுக்குள்ள அப்பா காலமாயிட்டார் ஸோ நான் நாங்கள் பார்த்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்து நடுவீட்டில் படிக்க வச்சுட்டுருந்தாங்க அப்பாவோடைய இதை ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா சாயங்காலம் ஒரு பெரிய நிகழ்ச்சி கிட்டதில் ஒரு பத்து இருபதாயிரம் நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சியோட நிகழ்ச்சி ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயோ இந்த மாதிரி முறையால் வாரி அங்கே அதுக்குள்ளே வீக் ஆகிடுச்சு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாமா இல்லை ப்ரோக்ராம் வருவீங்களான்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ கண்டிப்பாக அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு அங்கே போ போய் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அந்த விஷயம் எக்காலத்தை கொண்டு மற்றவங்களுக்கு நீ ஒரு கலைஞன் எக்காலத்தை கொஞ்சம் நிகழ்ச்சி வந்துட்டு தரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த நிகழ்ச்சியில் போய் பாடினேன் எங்கள் அப்பாவுக்கு உன்னிமேனன் நடிகர் மனோஜ் ஜெயராம் பார்வதி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ உன்னிமேனன் சார் அனௌன்ஸ் பண்ணுற இந்த கலைஞனோட அப்பா இறந்து போய் கூட வந்து பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அத்தனை அங்கே வந்திருந்த அத்தனை ரசிகர்களும் அத்தனை கூட்டம் அத்தனை பேரும் நின்றுருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஆபேஷன் கொடுத்தாங்க ஸோ அது வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது ஸோ ஒரு ஒரு கலைஞர் எடுத்துட்டேன் எல்லா ஆசா பாசங்களும் நம்மளுடைய பர்சனல் இதுக்கோசரம் இது பண்ணக்கூடாது ஸோ அந்த அந்த விஷயத்த மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது அமைப்பதற்கு நிறைந்த படங்கள் காத்திருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இசை அமைத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐயன்ஆர் வீதி என்ற திரைப்படத்துக்கு அடுத்ததாக அது விடாது தொடையான் நடப்பதெல்லாம் போய் சென்னை டு பேங்காக் அசோக் சக்கரம் என இன்னும் பல படங்கள் உங்களுடைய இசையில் காத்திருக்கின்றன இத்தனை படங்களுக்கும் இசை பொழுது உங்களுடைய மனதில் அளவற்ற சந்தோஷங்கள் நிறைந்து வலிந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷங்களான தருணங்களை நீங்கள் எதிர்நோக்கு பொழுது அப்படியான சந்தோஷங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் இந்த இசையை பற்றியும் கொஞ்சம் கூறுங்கள் இசை என்றால் இந்த பூமியில் இசைதான் ஒரு மகத்துவமாக இருக்கின்றது எல்லோருக்கும் அப்படிப்பட்ட இசையை பற்றியும் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு கூறுங்கள் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது படம் பண்ணின்னு இருக்கேன் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த ஒவ்வொரு படம் பார்த்தினா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டேரெக்டர் அந்த ப்ரொடியூசர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இது ஒரு நாட்டுக்குற ஒரு ஒரு கிராமம் சம்மந்தப்பட்ட இது இது ஒரு ஐயனார் வீதின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு ஸோ அந்த நியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாங்ஸ் பண்ணணும் அந்த ஒவ்வொரு டியூன் போட்டு அது அப்புறம் அவங்களுக்கு கேட்போம் நம்ம என்னை பொறுத்த நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டருக்கு நம்மளை பொறுத்தல நம்மளை நம்பி ஒரு டைரெக்டர் ப்ரொட்யூசர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பத்து டியூனாக எவ்வளோ டியூன் வேணால் நான் உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கேன் சார் நீங்கள் உங்கள் சார்ட் உங்களுக்கு திருப்தி ஆறு வரைக்கும் ஒரு நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட ஒரு கனவு ஸோ அங்கே எந்த அளவுக்கு முடியுமோ நான் அவங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு சாங்ஸும் பார்த்தா நல்லா ரொம்ப மெருகேறிவிட்டு அவங்களும் நமக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஸோ அந்த சஜ் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக நம்ம ஒரு ஈகோ இருக்கக்கூடாது நம்ம ஒரு பாசிட்டிவாக இருந்ததுனால நம்ம வளர்ச்சிக்கு அது பெரிய தூண்டுகோலாக இருக்கும் ஸோ அந்த இதில் பார்த்தா எனக்கு கிடச்சிருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு ஒன்று அது விடாதுன்றது படம் பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருக்கு தேவாசர் மாலத்தி ஒரு சாங் பாடியிருக்கங்க பார்த்தா பிரமாதமான பாடங்கள் எல்லாம் பார்த்தா அந்தந்த அந்த ஹாரர் சப்ஜெக்ட் அது வந்து ஒரு வெய் படம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வரும் ஸோ ஒவ்வொருத்தருக்கு மாதிரி ஒவ்வொரு படம் பண்ணிட்டுருக்கோம் இசை என்றாலே உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும் இசை என்ற சொல்லுக்கு வந்து இசைய வைப்பது என்ற பொருளும் இருக்கின்றது மனதனையும் மற்ற உயிரினங்களையும் இறைவனை கூட சரணடைய வைக்கின்றது இந்த இசை ஆனால் இந்த இசையில் வந்து அன்றைய காலகட்டங்களில் இப்போ எங்கேயாக பகவாத எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்களுடைய பாடல்களும் அவர்கள் இசை அமைத்த சாதனை கருவிகளையும் வைத்து மிக அற்புதமாக இசை அமைத்திருக்கின்றார்கள் அன்றைய காலகட்டங்களில் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான ரீதியாக நிறைந்த இசைக்கருவிகள் வந்திருக்கின்றன அன்றைய காலகட்டத்தை இசைக்கருவியில் இசைத்த இசை அமைப்புக்கும் வளர்ந்த கருவிகளை வைத்து பார்க்கும்போது பழமையான இசை கருவிகள் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக்சிமம் வந்துட்டு காலத்துல யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பழமையான இசைக்கருவிகளை கொண்டு அந்த அந்த இசையமைப்பாளர்கள் இது பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து கூட எனக்கு இப்போது என்னுடைய பேசிக் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இசைஞான இளையராக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவங்கெல்லாம் மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸெல்லாம் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த இந்த இந்த காலகட்டத்திலையும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இப்போது இப்போ ஏஆர் ரஹ்மன் போன்றவர்கள் பார்த்து பார்த்திங்கன்னா ஹரி ஜெயராஜ் ஏஆர் ரமன் சார் அப்புறம் இவங்களாம் பார்த்திங்கன்னா நவீன இதில் கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக் ப்ளஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இங்கே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸு இருக்கும் பார்த்த மியூசிக் பார்த்திங்கன்னா என்னோட இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா சவுண்டிங்க்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்து தான் பண்ணுறாங்க டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ம லிரிக்கு பாடல் வரிகளை தவிர பார்த்தீங்கன்னா சவுண்டிங்கு இம்பார்ட்டன்ஸு இருக்கிற ஒரு கால காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற யூத்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 50% ஃபிஃப்டின்னு சொல்லுவேன் நாங்கள் ஃபிஃப்டி பர்சண்டாக கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்கு வெஸ்டர்ன் அது மாதிரி கல்ச்சுரல்ல பார்த்தா கம்ப்யூட்டரைஸ் மியூசிக் அண்ட் ஃபு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ அதனால் அதுதான் ஒரு வித்தியாசம்னு நான் உணர்றது வந்துட்டு இது அந்த அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பார்த்தோன்னா அந்த காலத்துக்கு பார்த்தா கம்ப்யூட்டரைஸ்ட் மியூசிக் இருக்காது ஃபுல் அண்ட் சின்ன சின்ன இது கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா uh live instruments in the current era patna full full full over 50 percent pat computer music coming for it tones adella is there a lot of patna in the current era patna a lot of with variations until now I am not feeling there is you kick style people rocking in the party am chico shine you can morali everybody gone out styling you kick style இந்த வானொலி ஊடகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த வானொலி ஊடகம் இல்லையென்றால் உண்மையிலேயே ஒவ்வொரு இசைகளையும் கொண்டு செல்வது கடினம்தான் இப்பொழுதுதான் தொலைக்காட்சி வந்திருக்கின்றது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் வந்து வானொலி ஊடகத்தினால்தான் ஒவ்வொரு பாடல்களும் மக்களை சென்றுந்துடைந்தன அது ஒவ்வொரு மக்களையும் கவர்ந்த வண்ணம் இருந்தன ஆகையால் இந்த வானொலி ஊடகம் அந்த பாடல்களை தெரிவு செய்து ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் அறிவிப்பாடல உங்களால் கூற முடியுமா இந்த வானொலி ஊடகத்தால் நீங்கள் அடைந்த நன்மைகள் என்ன அதாவது ஒரு பாடல்களை வந்துட்டு எடுத்து செல்றதுல வானொலி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மீடியம் அது பார்த்திங்கன்னா பழ அந்த அந்த காலத்துலேயுமே சரி இந்த காலத்துலேயும் சரி நம்மளுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு முக்கியமான வானொலிகள் தான் இருந்தது ஸோ அந்த வானொலிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அந்த காலத்தை கம்பேர் பண்ண அந்த காலத்துலேயும் சரி வானொலியால் தான் வந்துட்டு ஆள் எல்லாமே மக்கள் வந்துட்டு பாடல்களை கேட்க முடிஞ்சது வானொலி இது பார்த்தா ஒரு தொலைக்காட்சி அந்த இருந்தது ஒரு தொலைக்காட்சி ரெண்டு தொலைக்காட்சி இருக்கும் அந்த காலத்தில் ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா வானொலிகள் தான் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க அதனால தான் மக்கள் கேட்க முடிஞ்சுது இன்றைக்கி இன்றைய காலகட்டம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது நூற்றுக்கணக்கான வானொலிகள் இன்றைக்கு இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாடல்களெல்லாம் இன்றைக்கி பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த வானொலிகள் அவங்க வந்துட்டு இந்த பாடல்களை பிளே பண்ணி ரசிகர்களை அவங்களுடைய நேர்களின் விருப்பம்னு சொல்லிட்டு பண்ண பண்ண பண்ண பண்ண தான் இந்த ரீச் பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு இசையமைப்பாளராக நான் சொல்லுவது நான் நினைப்பது நான் வந்துட்டு மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வானொலிகள் வந்துட்டு பாடல்களை பிரபலப்படுத்துவதில் வானொலிகளுக்கு ஒரு முக்கிய அவர்களுக்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சியும் இருக்குது நிறைய தொலைக்காட்சி வந்திருக்கு தொலைக்காட்சி அண்ட் வானொலி ரெண்டுமே இன்னைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது பாடல்களை கொண்டு சேர்ப்பதற்கு அந்த காலத்தில் என்னை சம்பந்தப்பட்ட வரைக்கும் வானொலிகள் தான் ஒரு முக்கியமான ஒரு மீடியமாக வானொலிகள் மட்டும்தானும் கூட கூறுவேன் நான் இது என்னுடைய கருத்து நன்றி எங்கள் இசை அமைப்பாளர் ஜூ கே இதுவரை நேரமும் உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி இந்த ஜாழ்தமிழ் வானொலியின் நேர்களுக்காகவும் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த வானொலியின் நிகழ்ச்சியில் சிறப்பித்தமைக்கி உங்களுக்கு இருதரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருப்போம் என்றும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அது எனது சார்பாகவும் வானொலி உரிமையாளர் திரு ஜெயம் அவர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நீங்க வானொலி மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க காரணம் என்ன என்னை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மீடியமாக இருக்கும் காரணம் வந்து என்னென்னா எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் கண்டிப்பாக என்னை பொண்ணு போன்ற கலைஞர்கள் ஸோ என்னுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் வந்துட்டு உங்களிடம் நான் ஷேர் பண்ண நான் உங்களுக்கும் யாழ் தமிழ் வானொலி neergalukku mattum oormeyalargalukku anaivarukkum enadhe renjaga nandri lan servithukolgiren this is unique style people rocking in the party amrico shine you can more ali yeah everybody going out styling unique style people ready ready go body body wave unique style you can do it unique style unique style rocking hard on the floor party rock up here shit from unique three பாரி பட இசையமைப்பாளர் பாடகர் ஆறாயிரம் மேடைகளுக்கு மேல் ஏறி இசை அமைத்த மேதை என்றும் இவரை சொல்லலாம் திரு டு கே முரளி அவர்களை சந்தித்து உரையாடிய மகிழ்வான இந்த இரவு இனி அவர் இசையமைத்த பாடல்கள் சிலவற்றை ரசிக்கலாம் முதல் இப்ப போன பாடலம் வந்து அவர் இசையமைத்து அவருடைய குரலில் வெளியிட்ட பாடல் வை சிறாய் நிலப்பேன் மெதுவை வசந்த கொடுப்பேன் உந்தன் கள்ள பார்வை கண்ணை கிள்ள கண்டு எந்த உள்ளம் துள்ள amiday கண்ணை கிள்ள கண்டு எந்த உள்ளம் துள்ள மாயம் செய்தாரிடம் இது சொல்ல எதிரில் வருவாயனை நான் மறப்பேன் கொடுப்பேன் ஓஹா கள்ள பார்வை கண்ணை கிள்ள கண்டு உள்ளம் துள்ள திரு கே பாக்யராஜ் அவர்களின் நடிப்பில் உருவாகிய ஐயன் வீதி திரைப்படத்துக்கு இசை அமைத்தவர் ஜூ அவர்கள் ஒளித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஐயன்ஆர் வீதி அடுத்து மகாராணி கோட்டை படத்தில் ஒரு பாடலை ரசிக்கலாமா டூ கே முரளி அவர்களின் இசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாங்க தமழன் காற்று வீசுதே, குளு குளு கா காற்றசு குள கு பேசு வி காற்று பேசே குள் பேசே கேட்டேன் பொன்னோடை நீந்தி பார்த்தேன் இமை காம கூவை ரசித்தேன் இழை பாரித்தேனை ருசித்தேன் கொல்லும் விண்ணீனை ஜ காற்று வீசுதே குழு குழு ஊற்று பேசுதே ம் தேடவில்லை ரோஜாங்கம் போதுமம் முட்டல காற்று பேரா வேசுதே குழு குழு ஊற்று பேசுதே பாடல் இடம் திரைபடம் காதல்க்கு கண்ணில் உறங்காதிகளுக்காக நிகழ்சிக்கும்ானொலிக்கும் பெருமர்ந்த திரு ஜூ கே முரளி அவர்களுக்கு மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர் இசையமைத்த அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் ஜார் வ நேரமும் இணைந்திருந்தீர்கள் ஜால்தமிழ் வானொலியில் உறங்காத வெளிகளுக்காக இரவின் தொழில் நிகழ்ச்சியில் இன்றைய இரவின் தொழில் நிகழ்ச்சியை அன்போடு வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மன நிறைவான நன்றிகளை திரு ஜூ தெரிவித்துக் கொண்டு உறங்குங்கள் வாழ்வில் வசந்தங்களும் சுகந்தங்களும் வளர இறைவெனியை வேண்டியபடி மீண்டும் காற்றிலையில் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு இசையின் மதியின் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா ada english karamitta thammulla pesa poranu therinja unakku english theriyada pacha tamilangaitta english la pesa poran ni edha theriyam kutty i love you sonna va tamilanda kadum pune yavum kel sonna va tamilanda can't see the boy